சீராய்செல்வம் போல் சேர்க்கவே என் ஆசான் வீரராகவருக்கு போகல் அருள்மிகு முத்துமாரியம்மன் திருக்கோவில் தனி அதிகாரி அவர்களே கோவில் தொண்டர்களே ஒவ்வொரு புதன்கிழமையும் நடைபெறும் ஸ்ரீ சூரியசிலகம் தொடர் உபன்யாசத்தின் உபயதாரர்களான வைஷாலுபதி திருமதி கே லட்சுமி திருமதி அலமேல புருஷோத்தம் அவர்களே இங்கு அமர்ந்துள்ள பக்தர்களே உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கம் ஸ்லோகம் ஐம்பத்து நான்கு சாத்தக ஷியாமதாய பரஸ்ரீவ தமோ அரண்ய வக்னே ரிவ அர்ச்சிகி प्राच्यव agre grahitum graha kumudavanam prak udasto agrahasta hai aikyam vindhana jo bhumiyoho avadriva vidhateva visaya prabodham vashanam wo vinetha vyathana yetu vidhana nama அருணனை பற்றிய அடுத்த ஸ்லோகம் இது இந்த ஸ்லோகத்திலே அருணனை பற்றிய நேரடி புகழ்த்தி வர்ணனை எதுவும் இல்லாமல் சூரிய பகவானை பற்றிய வர்ணனையே கூறி அந்த சூரிய பகவானுடைய தேரோட்டி உங்களை வாழ்த்தட்டும் என்று சொல்வதாக பொரு கொள்ளலாம் அல்லது இதில் சொல்லப்பட்டிருக்கிற புகழ்ச்சி வர்ணனைகளெல்லாம் அருணனையும் சாரும் அல்லது அருணனுக்கு ஏற்பட்டவைதான் என்றும் சொல்லலாம் இரண்டு வகையாகவும் பொருள் கொள்ளுமாறு அமைத்திருக்கிறார் சாத்தக சாத்தகன்னா சார்பு கூர்மையான சாமாலதாயாக அதாவது கொடி செடி கொடி சொல்ல கொடியை வெட்டக்கூடிய கூர்மையான பரசுரிவ கோடாலி போல தமோ அரணிய வக்னே வக்னேவ அர்ச்சிகி இருள் என்றும் என்னும் காட்டு ஒரு அடர்ந்த இருள் பகுதியை கொளுத்தி விரட்டும் நெருப்பு பொறி போல பிராச்சியவ அக்ரே கிரகித்தும் பிராச்சியன கிழக்கே அக்ரே கிரகித்தும் கிரகித்தும்ன ஆழ்வதற்காக அக்ரேன முன்பக்கம் கிரக குமுதவனம் செவ்வாய் புதன் முதலிய கிரகங்களாகிய குமுத அதாவது குமுதமலர் காட்டினை ஆழ்வதற்கு கை நீற்றாராம் அதிகாலை சூரியனுடைய ஒளி என்ன பண்ணுது ஏனைய கிரகங்களை ஆட்சி செய்வதற்காக தன்னுடைய ஒளி கரங்களை நீட்டுகிறது இப்ப ஒரு ரூலர் ஆட்சியாளர் என்ன பண்ணுவான் மற்றவங்களை அடக்கி ஆழும்போது கை நீட்டி தான் பேசுவான் அங்கே யார் சுத்தம் போடுறது உட்காரு நீ உட்காரு நீ உட்காரு அப்படின்னு கையை நீட்டி தான் உத்தரவு போடுவோம் அல்லது கையில் செங்கோலை வச்சு அதிகாரம் பண்ணுவோம் இப்போ போலீஸ் ஆஃபீஸர்கள்லாம் மில்ட்ரி ஆஃபீஸர்கள்லாம் பார்த்தீங்கன்னா கையில் கம்பு வச்சுக்கிட்டு தாய் இதாய் இதாய் இதை அதுட்டுவாங்க அது மாதிரி சூரியன் தன்னுடைய கிரணங்களாகிய கையை நீட்டி ஏனைய கிரகங்களை அடக்கி உத்தரவு போடுதான் எல்லாம் ஒழுங்காக அவங்க பாதையில் போங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கின்றார் கிரக கும்முதவனமுங்க அடுத்து ஐக்கியம் பிந்தன்னு அதாவது இரவு நேரத்தில் வானத்துக்கும் பூமிக்கும் வித்தியாசம் தெரியாது எல்லாம் ஒன்றா தான் இருக்கும் நீ ராத்திரி பத்து மணிக்கு ஒரு அம்மாவாசை அன்னைக்கு பொட்டவெடி காட்டு நடந்து போங்க வானம் எங்கே முடியுது பூமி எங்கே முடியுதுன்னே தெரியாது எல்லாம் ஒரே இருட்டாக தான் இருக்கும் பூமியும் வானமும் ஒரே மாதிரி இருக்கும் இந்த ஒன்றைய போல தோன்றக்கூடிய அவற்றை இரண்டாக தனித்தனியே பிரித்து காட்டுவது போல சூரியன் வரான இந்த சூரிய வெளிச்சம் வந்தவனே பாத்துக்க இதான் பூமி இது வானம் அப்படின்னு காட்டுற மாதிரி ஐக்கியம் பிந்தன்னு அவதிவ அவதினா எல்லைப்பகுதி கேப் அதாவது பூமிக்கும் வானத்துக்கும் இடையில இருக்கிற எல்லை பகுதியை காட்டுவது போல அடுத்த உதாரணம் என்ன விதா தேவை விஸ்வ பிரபோதம் உலகத்துக்கெல்லாம் அறிவை கொடுக்கக்கூடிய பிரம்மா போல விதாதானா பிரம்மா விஸ்வன்னா உலகம் பிரபோதம்னா அறிவு உலகத்துக்கெல்லாம் அறிவு கொடுக்கக்கூடிய பிரம்மா போல வாகனம் ஓ வினயத்தா வியப்பனயுது எந்த சூரியன் இப்படி எல்லாம் செய்யறானோ அவனுடைய வாகனம்னா குதிரைகளுக்கு வினயத்தான ஓட்டுகிறவன் அவன் வியப்பநயத்து வியபனயத்தைனால் போக்கடிக்கட்டும் எதை போக்கடிக்கட்டும்னா விபன் நாம விபத்து ஆபத்து அப்படிங்கிற சொல்லு கூட உங்கள் வாழ்க்கையில் இல்லாதபடிக்கு போக்கடிக்கட்டும் ஒரு எதிர்பாராத கஷ்டம் வந்துச்சுங்கிறதே உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி தாமாதிபசிய தாமாதிப்பா சூரியன் தாமாதிபசியன்னா சூரியனுடைய சாரதி இந்த சம்ஸ்கிருதத்தில் எப்பவுமே என்னென்னா எல் எந்த வார்த்தை எங்கே இருக்குதுன்னு சொல்ல முடியாது இங்கே இருந்து தூக்கி அங்கே போட்டு அங்கே இருந்து தூக்கி இங்கே போட்டு முடிச்சு போட்டு அர்த்தம் சொல்லணும் இப்போ நான் இங்கிருந்து கடற்கரையை நோக்கி போன போது எதிரே ராமனை பார்த்தேன் இப்படி சொன்னா தான் உங்களுக்கு நான் ஒழுங்கும் அப்படி இல்லாமல் பார்த்தேன் ராமனை கடற்கரையை நோக்கி நான் போது போனேன் அப்படின்னு சொன்னால் இவனுக்கு என்ன ஆச்சு காலையில் பேசிக்கிட்டு இருந்தான் அப்படின்னு நினைப்பீங்க ஆனால் சம்ஸ்கிருதத்தில் அப்படி தான் வரும் ஏன்னா சம்ஸ்கிருதத்தில் சாதாரணமாக சொல்லாமப்பே கஷ்டம் இதில் வார்த்தைகளை வேற கண்ட வாழ்க்கையாக கண்ட இடத்துல போட்டு விட்ருவாங்க அதை கொண்டு கூட்டி பொருள் உரைக்கிறதுல சாமர்த்தியம் ரொம்ப ஏமாத்திரும் சில சமயத்தில் இதுதான் ரைட்டு நாம் ஒரு வகையை பொருத்தி பார்ப்போம் ஆனால் உண்மை வேறையா இருக்கும் அதனால தான் வந்து ஒரு ஒரே தேவைப்படுது கோபிநாத சூரி என்பவர் இதுக்கு ஒரே தெரிவிக்கிறார் அவர் தன் மூளை கொண்டு யோசனை பண்ணி எந்த வார்த்தைய எதில் போடணும் அப்படின்னு சொல்லி இதுதான் ஃபர்ஸ்ட்டில் வர வேண்டியது இது செகண்ட் வர வேண்டியது தேர்ட் வர வேண்டியது அப்படின்னு பொருத்தி பார்க்குறேன் இப்போ கிராஸ்வேர்டு பசுகள் மாதிரி தான் அது குறுக்கெழுத்து போட்டி மாதிரி அப்படி வச்சு பார்க்குறேன் இந்த ஸ்லோகம் எப்படி முடிஞ்சிருக்கு பார்த்தீங்கன்னா தாமாதிபசிய கடைசி வார்த்தை தாமாதிபஸ்யன்னா சூரியனுடையன்னு அர்த்தம் எங்கேயாவது ஒரு கவிதை வந்து உடையன்னு முடியுமா இங்கே தமிழில் ஏதாவது ஒரு பாட்டு கடைசியில் வந்து உடையை அப்படின்னு முடிஞ்சு காட்டுங்க உடையங்கிறது ஒரு முற்றுப்புள்ளியே இல்லையே ஒரு எச்சம்மாவில் இருக்குது அப்படின்னு முடிஞ்சிருக்கு இந்த பாட்டு இங்கே சூரியனுடைய அப்படின்னு முடிஞ்சுருக்கு அப்போ நாம் என்ன நினைப்போம் இன்னும் பாதி பாட்டு இருக்குது போல் இருக்கு காணா போய்ச்சி போட்ருக்கு கிடைக்கல போட்ருக்கு அது இல்லை சான்ஸ்க்ரித் ட்ரெடிஷனில் இப்படி தான் வரும் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த தாமாதி பசியங்கிறத எடுத்து வினேதாவுக்கு முன்னால் போடணும் வாகானாம் ஓ வினேதான்னு வந்திருக்குல்ல அந்த வினேதாவுக்கு முன்னால போட்டீங்கன்னா சூரியனுடைய தேரோட்டி அப்படி வரும் அந்த மாதிரி போச்சி மாச்சி போடணும் இப்ப அந்த மாதிரி பார்க்கலாம் நிதானமா பரசுரிய அதாவது இருள் ஷியாம கருப்பு கருப்புங்கிறது இருட்டையும் குறிக்கும் இருட்டு என்ற லதாயாக கொடியை வெட்டுவதற்கு சாதக கூர்மையான பரசுரிவை கோடாலி போல அது ஏன் இருட்ட போய் கொடிக்கு உமையாக சொல்றாரு இருட்டு எங்கும் பரவி கிடக்குது கொடிங்கிறது சும்மா சிலிண்டராக இப்படி போகும் அது என்ன ஊமை சரியில்லையே அப்படின்னா நாம் நமக்கு தெரிஞ்ச கொடியெல்லாம் இந்த போகியன் வில்லா அவரக்கா கொடலங்கா கொடி எது நமக்கு வேற தெரியாது காடுகளில் போய் பார்த்தீங்கன்னா சில கொடிகள் பயங்கரமாக இருக்கும் அந்த டார்சான் கதைகள் எல்லாம் சினிமா எடுத்துருப்பான் கால் வச்சு நடந்து போகிறதுக்கு பாதை இருக்காது அப்படி கொடி பின்னி கிடக்கும் அந்த மாதிரி கொடிகளெல்லாம் வெட்டுறதுக்கு சராசரி விவசாயியால் முடியாது தென்னாப்பிரிக்காவுடைய காடுகளுக்கு போய் பாருங்கள் பயங்கரமான வைன்ஸ் கொடிகள் இருக்கு அந்த மாதிரி கொடிகளை வெட்டுறதுக்கு ஆலமரத்தை வெட்டுறதுக்கு என்ன கோடாலி வேணுமோ அந்த மாதிரி கோடாலியால் தான் வெட்ட முடியும் ஏன்னா அந்த கொடிகளை வெட்டினா யானைகளை வெட்டுவதற்கு கயிறுகளாக பயன்படுத்தலாமா யானையால் அந்த கொடியை அறுத்துக்கிட்டு ஓட முடியாது அவ்வளவு வலுவான கொடிகள் இருக்குது அந்த மாதிரி கொடிகளை தான் அவர் சொல்கிறார் காட்டுக்கொடிகள் நமக்கு தெரிஞ்ச தாவர நாட்டு மக்களுக்கு ரொம்ப கொஞ்சம் நமக்கு மரம் வகையில் நீங்கள் கண்ணார பார்த்த மரம் சில பேர் சொல்லுங்கன்னா பத்தை தாண்டாது வேகமாக ஆரம் வேப்ப மரம் ஆலமரம் மாமரம் தென்னை மரம் பனை மரம் அப்புறம் அப்புறம் ஸ்பீடு குறைஞ்சிரும் அப்புறம் யோசிச்சு எதிர் வீட்டில் பாக்கு மரம் பார்த்தேன் அப்புறம் புளிய மரம் பார்த்தேன் ஏழு அப்புறம் வாத நாராயண மரம் அது ஒன்று எட்டு ஆலமரம் ஒம்பது அரச மரம் பத்து அப்புறம் என்ன அப்புறம் அஞ்சு நிமிஷம் ஆகும் பத்துக்கு மேலே தாண்டுறது ரொம்ப கஷ்டம் அதே மாதிரி மூலிகைகள்ல தாவரங்கள்ல சொல்லணும் ஒரு இருபத்தஞ்சு வேகமா சொல்லிடுவான் கத்திரி செடி முள்ள இங்க செடி வேண்டி இருபத்தஞ்சு தாண்டி இருக்கு ஓடாது ஆயிரக்கணக்கான மூலிகைகள் சொல்லி இருக்கிறார்கள் ஆயிரக்கணக்கான மரங்கள் சொல்லியிருக்கிறார்கள் அவ்வளவுக்கும் ஓலைச்சுவடிகளிலே படம் வரைஞ்சு காமிச்சிருக்கிறாங்க இது எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு தாவரத்துக்கு முடவாட்டுக்கால்னு வேறு அந்த முடவாட்டுக்காலினுடைய இலைய எடுத்து நீங்க சாறு பிடிந்து அதாவது ரசம் இறக்கி சூப் போடுறதுன்னு சொல்கிறாங்களா போட்டு குடிச்சிங்கன்னா புரதச்சித்தம் அவ்வளவும் நல்லது அதனால தான் சித்தர்கள் என்ன பண்ணாங்க ஆட்டுக்கால் சூப் போட்டு குடிங்க அப்படின்னா நம்ம ஆடுகளுக்கு இது பார்த்தாதான் டேய் சித்தர்களே சொல்லிட்டாண்டா ஆட்டுக்கால் சூப்படா அப்படின்னு இருக்கிற ஆடல நோண்டியாகும் அப்போ ஆட்டுக்கால் என்பது மொடமாட்டுக்கால் என்ற மூலிகையே குறிக்கும் இப்படி ஏகப்பட்டது இருக்குது இப்போது சிவகாசியில் ஒரு அதிசயம் நடந்திருக்கு சமீபத்தில் என்னென்னா சிவகாசிக்கு கொட்டி ஜப்பான்னு ஒரு பேர் உண்டு இல்லையா உங்களுக்கு தெரியும் அங்கே வேப்ப விதை ரப்பர் மரத்து விதை இது ரெண்டையும் போட்டு ஏதோ ப்ராசஸ் பண்ணி ஒரு எண்ணெய் தயார் பண்ணிருக்கிறாங்க தாமரை எண்ணெய் அந்த எண்ணெய் என்ஸ்பெக்ட் டீசல் செய்யற எல்லா விதையும் செய்யுது கார் ஓட்டுது இன்ஜின் ஓட்டுது எல்லாம் ஆரம்பத்துல இதை சொன்னபோது மத்திய அரசு விஞ்ஞானிகள் நம்பவில்லை அது எப்படிப்பா டீசலுக்கு ஆமாமா தொண்ணாந்துக்கிட்டு இருக்கலாம் அரும்பு நாடுகளை நோக்கி நீங்க என்னமோ ரெண்டு விதைய போட்டு காய்ச்சி டீசல் கொண்டு சொல்றீங்க அப்புறம் சில விஞ்ஞானிகளெல்லாம் ஆய்வு செய்து உண்மையிலேயே இது டீசல் தான் அப்படின்னு சொல்லி இப்போ கண்டுபிடிச்சு இப்போ என்ன செய்தேன்னா ஒரு நாளைக்கு ஐயாயிரம் லிட்டர் தாவர எண்ணெயை சிவகாசி உற்பத்தி செய்கிறது அந்த ஐயாயிரம் லிட்டர் எண்ணெயும் இந்தியன் ரயில்வேஸ் வலிக்கு வாங்கி இன்னைக்கு ரயில்வே டீசல் இன்ஜின்லாம் அதில் ஓட்டுறாங்க இதனால என்ன ஒரு நம்பிக்கை நட்சத்திரம் நமக்கு புறப்பட்டுருக்கேன்னா இன்னும் இருபத்தைந்து ஆண்டுகளுக்குள்ளே அரபு நாடுகளுடைய எண்ணெய் உடம்பெல்லாம் தீந்து போகும் ஏன்னா அவனே சொல்லிட்டான் வர வர எண்ணெய் குறைஞ்சிக்கிட்டு வருதுன்ட்டு உலகமே எண்ணெய்க்காக இந்தியாவைத்தான் சார்ந்திருக்க வேண்டிய ஒரு நிலைமை வரும் இன்னொரு நல்ல செய்தி என்னன்னா கார் பாலைவனத்தினுடைய மேல் பகுதியிலே நிறைய எரிவாயு உற்பத்தியும் அவரை கண்டுபிடித்திருக்கிறார்கள் அதை வச்சு பார்க்கிற போது இன்னும் பதினைந்து ஆண்டுகளுக்குள்ளே இந்தியா தான் வந்து எண்ணெய் வளத்திலே மிகச்சிறந்த நாடு என்று பெயர் பெறப்போகிறது என்று விஞ்ஞானிகள் அறிக்கையிட்டிருக்கிறார்கள் அதாவது ரெண்டாயிரத்தி நாலுக்கு பிறகு இந்தியாவுக்கு ஒரு நல்ல காலம் ஆரம்பிக்க போதுன்னு பல ஜோசியர்கள் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அது நிஜமா சொன்னாங்களோ தற்செயலாக சொன்னாங்களோ அது இப்போ பழிச்சுக்கிட்டு வருது வர வர நல்ல செய்திகள் நம் நாட்டினுடைய முன்னேற்றத்தை குறித்து நம் காதுகளில விழுகின்றன அப்படி ரொம்ப ஆபத்தான சில கொடிகள் இந்த ஆப்பிரிக்கவாசிகள்கிட்ட போனீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் எந்த கொடியை மிதிக்கலாம் எந்த கொடியை மிதிக்க கூடாது எந்த கொடியை தொடலாம் எந்த கொடியை தொடக்கூடாதுன்னு பயங்கரமான நல்ல பாம்பு கடிச்சிட்டா கூட அவனுக்கு தெரியும் ஒரு குறிப்பிட்ட மூலிகை எடுத்து கசக்கி அதுல வச்சா அவனே பாம்பு விஷயம் முறிஞ்சு போகும் அப்படி பல கொடிகள் இருக்கின்றன அந்த கொடிகளை வெட்டக்கூடிய கூறிய கோடலி போல இருள் என்ற கொடிகளை வெட்டக்கூடிய கூர்மையான கோடலி போலவும் இது முதல் உமை அடுத்தது தமோ அரண்ய வக்னே அறிவ அர்ச்சிகி இருள் என்னும் காடு முதல்ல இருள் என்னும் கொடிநர் இப்போ இருளி என்னும் காடு ஏன் காடுன்னு சொல்கிறாங்கன்னா காட்டில் போய் ஒருத்தன் மாட்டிக்கிட்டாங்கன்னா கிழக்கும் தெரியாது மேற்கும் தெரியாது பழமொழி சொல்லுவாங்க கட்டி காட்டில் விட்ட மாதிரி ஆகிப்போச்சுங்க எனக்கு திடீர்னு வந்து கர்நாடகாவில் போய் எனக்கு வேலை கிடைச்சிருச்சு அவன் ஏன்றி பண்ணறி கூத்துக்கொள்றி ஏன்னு கொத்துல அறிக்கின்றான் நமக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்கிது கண்ணு கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருந்தது அப்படின்னு அப்போ காட்டில் மாட்டிக்கிறதுனா என்னான்னா ஒரு பாட்டு திக்கு தெரியாத உங்க வீட்டிலயே எந்திரிச்சு செவத்துல முட்டி மோதி நெத்திய காயப்படுத்திக்கிறதுலாம் நமக்கு அனுபவம் தானே அதனால அப்படி இருள் என்ற அந்த காட்டை தமோ அரண்ய வக்னே அறிவு அர்ச்சிகை வக்னே அப்படின்னு நெருப்பு நெருப்பினுடைய அரிசின ஒளி இருளி என்னும் காட்டை போக்கக்கூடிய நெருப்பு ரேகை போலே அப்படிங்கிறது வஹ்னி அப்படி இருந்த வன்னியருங்கிற வார்த்தை தான் வந்தது வக்னி அப்படின்னு நெருப்பு அவங்களாம் நெருப்பிலிருந்து பிறந்தவங்களாம் ஏன்னா சத்திரியர்கள் எல்லாம் வந்து ராஜசமா இருக்கணும் யுத்தம் பண்ணணுங்கிறதுக்காக பகவான் அவர்களை நெருப்பிலிருந்து படைத்தான் என்று சொல்வார்கள் வஹ்னி எறிவா அது ரெண்டாவது உமை முதல்ல இருட்டென்னும் கொடியை விட்டும் கூறிய கோடாளி போல இரண்டாவது வந்து இருள் என்னும் காட்டை போக்கும் நெருப்பு பொறி போல மூணாவது என்ன அப்படின்னா பிராச்சியும் கிரக குமுதவனம் உதஸ்தோ அக்ரஹஸ்தா பிராச்சிய அப்படின்னா கிழக்கு பக்கம் அக்ரே அக்ரேன முன்பக்கம் கிரித்தம் என்றால் கிரகங்களை தன் கட்டுக்குள் வைத்திருப்பது இங்கு கிரகித்துங்கிறதுக்கு சாதாரணமா அர்த்தம் என்னன்னா வாங்கிறது ஏற்றுக்கொள்றது அப்படின்னு சொல்றேன் ஆனா இந்த இடத்துல அந்த மற்ற கிரகங்களை தன்னுடைய கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறது அதான் அட்மினிஸ்ட்ரேஷன் ரூல்ன்னு சொன்னா எல்லாரையும் வசப்படுத்தி வச்சிருக்கணும் பாதி அடக்குமுறையில பாதி அன்பினாலே சத்ரபதி சிவாஜியினுடைய ரகசிய பாசறையிலே ஒருவன் வேலை பார்த்துக்கிட்டான் அப்படியே சொல்ச்சார் அவன் பேர் வந்து ரகுநாத் அவனை பார்க்கறதுக்கு அவங்க அப்பா ரணசிம்மன் தேடி வந்தார் பார்த்து பேசி முடித்த உடனே அவங்க அப்பா சார் மகனேன்னு குவிரில் ஏறி கிளம்புனவுடனே மகன் துப்பாக்கி எடுத்தான் ஒரேடி அழிச்சா அவங்க அப்பா செத்து விழுந்துட்டார் காரணம் என்னடான்னா இந்த ரணசிம்மன் என்ற தந்தை முகலாய சைன்யத்திலே வேலை பார்த்துட்டு இருக்கார் அவர் பாசத்தினால மகனை பார்க்க வந்தார் அந்த மகனை பார்க்குற சாக்கில சிவாஜியினுடைய ரகசிய பாசரையே பார்த்துட்டார் இந்த விவரத்தை தெரிஞ்ச ஒரு ஆள் மறுபடி முகநாய சைன்யத்துக்கு போனா அவன் அடிச்சு உதச்சாவது உண்மையை கக்க வச்சிருவான் அப்புறம் முழு சைன்யத்துக்கு ஆபத்தாச்சேன்னு சொல்லி தந்தை என்று பாராமல் அவன் சுட்டு கொன்று விட்டான் அதை பார்த்து சிவாஜி நீ ஏன் அவனை கொன்றாய் அவன் உழவாளியா என்ன செய்தின்னு கேட்டவனே விஷயத்த சொன்னான் சொன்னோடனே சிவாஜி அப்படி நெகிழ்ந்து போய் அந்த சோல்ஜர் முன்னால மண்டி இட்டு அவன் காலை தொட்டு வணங்கினான் தேசபக்தினா இதாண்டா தேசபக்தி என்னைவிட நீ பெரியவன் அப்படின்னு சொன்னான் அதாவது தேசபக்திங்கிற ஒரு ஐடியல் ஒரு கொள்கை ஒரு கோட்பாடு அது தனிமறைகளுக்குரியதல்ல அது எல்லாருக்கும் உரியது எல்லாரை மேம்பட்டது அப்பாற்பட்டது அது மாதிரி இங்கே கண்ட்ரோல் வச்சாங்க சிவாஜியனுடைய சைன்யத்துல அடங்காதவர் யாருமே கிடையாது அவன் அன்பினாலும் அறிவினாலும் அடக்கி வைத்திருந்தான் யாரோ யாரு கையிலாவது கத்தியை கொடுத்து நீ அவனை குத்துடா உனக்கு ஒரு லட்சம் ரூபாய் தரேன்னு சொன்னா கூட ஒருத்தரும் குத்த மாட்டாங்க அவ்வளவுதூரும் அவன் உள்ளங்களில் இடம்பெற்றிருந்தான் அது மாதிரி இங்கே கிரகங்களை ஆட்சி செய்கிறவன் சூரியன் நான் பல முறை உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நவகிரக சன்னிதி வைக்கிறதா இருந்தால் நடுவில் சூரியனை வச்சு சுத்திலும் மற்ற கிரகங்களை வைக்கணும் அதுதான் ப்ராப்பர் சில இடங்களில் விவரம் தெரியாமல் வேற மாதிரி வச்சுடுறாங்க இதுதான் முறை என்ன கிரகாதிபதி என்று சூரியனுக்கு தான் பேர் இவ்வளவுக்கும் வியாழன் பார்த்தா கோடி குற்றம் போகும் வியாழன்னா உள்ளதிலே பெரிய சுபகிரகம்னு சொல்கிறாங்க சுபகிரகமாக இருக்கலாம் ஆனால் புரோட்டோகால் படி பார்த்தீங்கன்னா அதாவது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர்னு பாத்தீங்கன்னா பேச்சு கேட்கணும் அப்படித்தான் சட்டம் இருக்கு அதனாலதான் சூரிய நாராயண வழிபாடு செய்கிறவர்களுக்கு ஒன்பது கிரகங்களும் வசப்படும் உங்களுக்கு எனக்கு கேது தோஷம் இருக்கு ராகுதோஷம் இருக்கு அந்த தோஷம் இருக்கு இந்த தோஷம் இருக்குன்னு பயமே வேண்டியதில்லை நீங்க இன்னொரு கவனிச்சு பாத்தீங்களா வாரத்தினுடைய ஏழு கிழமைகளும் ஏழு கிரகங்களுக்கு சூரியனுக்கு சண்டே சந்திரனுக்கு மண்டேன்னு வச்சிருக்காங்க அதுல முதல் கிழமை எது வருது சூரியன் தானே வருது ஏன் இவங்க நினைச்சிருந்தா முதல் கிழமை புதன் அப்புறம் வியாழன் அப்புறம் செவ்வாய் இப்படி நம்மள அப்படி வைக்காம ஏன் இந்த ஆடல வச்சாங்கன்னா இதுதான் கிரகாதிபத்தியம் அப்படிதான் ஜோதிஷ் சாஸ்திரம் சொல்லுது ஆனால் நீங்கள் காலம் காத்தா இல்லை சனிக்கிழமை சூரிய சிதகம் படிச்சிருக்கீங்க அல்ல ஆதித்யகிரதம் படிச்சிருக்கீங்க அல்ல சூரிய சிவசனம் படிச்சிருக்கீங்கன்னு சொன்னால் வரப்போற அந்த ஏழு நாளும் உங்களுக்கு நல்ல வாரமாக இருக்கும் உங்களுக்கு வாரத்தில் எதுக்கிட்டா ஞாயித்துக்கிழமை லீவ் பகவான் கொடுத்தாங்கன்னா இந்த மாதிரி நற்காரியங்களுக்கு ஆனால் சனிக்கிழமை ராத்திரி டூட்டு முடிஞ்சு வீட்டுக்கு போகிற போது ஆஹா அளி விற்பளை ஆரம்பித்து விட்டது அப்படின்னு சொல்லி உடனே திட்டம் ஓடே நாளைக்கு என்னென்ன சீரியலாக இருக்குது காலை ஒம்போது மணிக்கு பத்து மணிக்கு என்னடா தொண்ணூறு மணிக்கு என்னடா நோட் பண்ணி அடுத்தாள் அன்றைக்கி சிறப்பு உணவு பட்டை மசாலா கரும்பு வாங்கலாம் வாசனை போட்டு கிளப்பி தம் முடித்து தூங்க வேண்டியது ஞாயிற்றுக்கிழமைகளிலே வரப்போகிற ஆறு நாட்களுக்குரிய புண்ணியத்தை நாம் சம்பாதிக்க வேண்டும் வாழ்க்கை என்பது ஒரு போராட்டம் ஒவ்வொரு நாள் காலையில் எழுந்திருக்கிற போது நமக்கு லைஃப் அன்னைக்கு நல்லா இருக்கும்னு நினச்சி தான் எழுந்திரிக்கிறோம் ஆனால் நாள் போக போக திடீர் திடீர்னு என்னென்ன எதிர்பாராத சம்பவம் நடக்குது திடீர்னு ஆக்சிடென்ட் ஆகி போகுது கால் முறிஞ்சு போகுது திடீர்னு அம்மா இறந்து விட்டாருன்னு தந்தி வருது திடீர்னு உனக்கு வேலை போச்சிடாங்கிறான் திடீர்னு இவ்வளோ அரஸ்ட் கட்டுறாங்கிறான் என்னென்ன நடக்குது அதுக்கு தான் வந்து சதா சர்வகாலமும் எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்டு மாதிரி வாழ்வை பற்றி ஒரு பயத்தோடையே இருக்க வேண்டும் நம்ம ஒழுங்காக பயமாக இருந்தால் தான் நம்ம நல்லா இருப்போம் நம்ம பிள்ளைக்குட்டி நல்லா இருப்போம் நம்ம வ வம்சம் நல்லாயிருக்கும்ங்கிற ஒரு அச்சத்தோடு இருக்க அப்போ இங்கே கிரகித்தும் கிரக குமுதவனம் குமுத மலர் என்ற அந்த மலர்கள இங்க இருக்கிற வனம் காடு என்ன குமுதமலரான கிரகங்களெல்லாம் குமுதமலர்களா அந்த குமுத மகிழ்விக்க கூடிய ஆதவன் இவன் அவர்களை ஆட்சியில வைத்திருக்கிறான் அப்படின்னு சூரியனுக்கு ஆதிபத்தியம் கொடுத்து பிராக் உதஸ்தோ அகிர அப்படின்னு சொன்னா அதிகாலையிலே ஏர்லி இந்த உதஸ்தக அப்படின்னா நீட்டப்படுது கை நீட்டுறோம் அதாவது கை நீட்டுவது என்றால் ரெண்டு மூணு ஜாயிண்ட் இருக்குது இங்கே ஒரு ஜாயிண்ட் தோல்பட்டு இருக்கு அப்புறம் முழங்கையில் இருக்குது இங்கே உள்ளங்கை ஜாயின் பண்ற இடத்துல இருக்கு இந்த மூணு ஒத்துழைச்சால்தான் கை நீட்ட முடியும் மன்னர்கள் சொல்லுவார்கள் எங்கள் கை முன் நீண்டதெல்லாம் கொடுப்பதற்கே வாங்குவதற்கு என்று வரையணும் இங்கே ஆள்வதற்காக கையை நீட்டான உதஸ்தக நீட்டப்பட்ட அக்ரஹஸ்தகம் அக்ரஹஸ்தகானா முன்கை முன்கையை நீட்டுறான் ஏன் முன்கையை நீட்டுகிறான் அப்படின்னு சொன்னால் ஆட்சிக்கு முன்கை தான் அதிகாரத்தை செலுத்தும் கையில் செங்கோல் பிடிச்சி முன்கையை வச்சு அது பண்ணும் இப்போ நீங்கள் கை ரகை பார்ப்பீங்களா கொஞ்சம் பார்ப்பேங்க அப்படின்னா கொஞ்சம் கை காட்டுங்க அப்படின்னா கையை காட்டுங்கன்னு சொன்ன உடனே யாராவது புறங்கையை காட்டுறாங்களா இல்லை முழங்கையை காட்டுறாங்களா இல்லை தோள்பட்டையை காட்டுறாங்களா டக்குன்னு உள்ளங்கையை காட்டுறோம் ஒரு ஒரு தொடர் அழைச்சி விட்டுவாங்க பாருங்கள் அப்படின்னு அப்போ அவனுக்கு தெரியுது கைரேகை பார்க்குறவனுக்கு உள்ளங்கையை தான் காட்டணும் வலது கையை தான் காட்டணும் அது மாதிரி ஆட்சி செலுத்துகிறவர்கள் தம்முடைய அரசாட்சியின் அதிகாரத்தை செலுத்தக்கூடிய ஒரு அடையாள சின்னமான செங்கோல் அதை முன்னங்கையிலே பிடித்து அதை நீட்டுவதன் மூலமாக தன் அதிகாரத்தை ஸ்தாபிக்கிறார்கள் அதுதான் சொல்கிற அக்ரஹஸ்தகா ஏன் அக்ரஹஸ்தகா முன்கைன்னு சொல்கிறாங்க அப்படின்னா இந்த கையானது இளம் கதிர்களை குறைக்கும் இதே கதிர் இன்னும் கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சுன்னா பத்து மணி பத்தொன்பது மணி ஆயிடுச்சுன்னா அது பின்னங்கை ஆகிடும் அதாவது ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடும் ஹாட் முன்னங்கை வந்து எப்போவுமே இப்போ செடிகளில் முதல்ல வர்ற இலை வந்து தளிரா பிஞ்சா இருக்கும் அடுத்து இருக்க பின்னாறு இலம் பார்த்தீங்கன்னா முத்தலாக இருக்கும் தண்டுகள்லேயும் அப்படி தான் மேலே இருக்கிறது கொழுந்து பகுதியாக இருக்கும் இது கொழுந்து இலை போல இளம் சூட்டுடன் வந்திருக்கக்கூடிய இளங்கதிர் அதனால் அக்ரஹஸ்தகா அதாவது முன்பு நீட்டப்பட்ட முன்னங்கை அப்படின்னு பிராட்சியேவை அக்ரே கிரகிக்கும் கிரக குமுதவனம் பிராக் உதஸ்தோ அக்ரஹஸ்தகா இது மூன்றாவது ஊமை முதல் ஊமை வந்து இருள் என்ற கொடியை வெட்டும் கூர்மையான கோடலை போல ரெண்டாவது வந்து இருள் என்ற காட்டை நீக்கும் நெருப்புப் போல மூன்றாவது என்னன்னா தன் முன்ன இருக்கக்கூடிய கிரகங்களாகிய குமுதவனத்தை ஆட்சி செய்வதற்காக கை நீட்டுவது போல இது மூன்றாவது அவதிரி ஐக்கியம் அப்படின்னா ஒன்றாகி விடுதல் அர்த்தம் என்ன ஒன்றாகி விடுதுன்னா தியுகோ தியூனா வானம் பூமியூ நிலம் நாம் வாழக்கூடிய அத வந்து அது தப்பு என்று அது இரண்டையும் பிரித்து காட்டுவதற்காக பிரித்து காட்டுது அவதி ரீப அவதி அப்படின்னு சொன்னா கேப் எல்லை நிலம் அதாவது பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையில எது எல்லை நிலம் அந்த மாதிரி காடு ஒரே நிலமா இருக்குது அதுக்குள்ள நாலஞ்சு நாடு இருக்குதுன்னா எல்லை பிரச்சனை வரும் இப்ப சிலோனுக்கும் இந்தியாவுக்கும் பிரச்சனை வராது ஏன்னா குறுக்க கடல் இருக்கு அதனால் கடல் இங்கே ஆரம்பிக்குது இதோட எங்கள் நாடு முடியுது உங்களுக்கு கடல் அங்கே ஆரம்பிக்குது அதோட உங்கள் நாட ஆரம்பிக்குதுன்னு சொல்லிடலாம் ஆனால் ஒரே நிலப்பரப்பாக இருக்கிற போது அதை நாலு பங்காக இந்த பக்கம் வந்து வெஸ்ட் பாகிஸ்தான் அந்த பக்கம் ஈஸ்ட் பாகிஸ்தான் இந்த பக்கம் ஆப்கானிஸ்தான் அப்புறம் பலுச்சிஸ்தான் அப்படின்னு போடும்போது எல்லாம் பிரச்சனை கட்டாயமாக வரும் இப்போ முகல்ஸ்தான்னு ஒரு நாடு புதுசாக முளைச்சிருக்குது கற்பனையாக ஏன்னா இப்போ பாகிஸ்தானில் ஒரு மேப் விற்கிறாங்க அந்த மேப் என்னென்ன முகல்ஸ்தான்னு ஒரு நாடு உருவாக போகுதான் அது எப்படி இருக்குது நம்ம இந்தியா மேப்பை வரைஞ்சி குஜராத்துக்கு மேலே அப்படி கோடு போடுறோம் அப்படி கோடு போட்டு மத்திய பிரதேஷ் வழியாக போயிடுது கரெக்டாக பெங்கால் வரைக்கும் முடிஞ்சிருது இந்தியா அதோடு முடிஞ்சு போகுதுதான் அதாவது இந்தியா வந்து கன்னியாகுமரியில் ஆரம்பித்து பம்பாய் குஜராத்தோடு முடிஞ்சு போகுது அவ்வளோதான் அதுக்கு பிறகு மேலே இருக்கிறது ஒவ்வொரு முகல்ஸ்தான் அதாவது ஆப்கானிஸ்தான் பலுச்சிஸ்தான் பாகிஸ்தான் காஷ்மீர் பஞ்சாபு பெங்காலு அஸ்ஸாமு ஒரிசா எல்லாம் சேர்ந்து முகல்ஸ்தான் அப்படின்னு ஒரு நாடு உருவாக போதும் அல்லாஹ் அருள் செய்ய போகிறாங்க சீக்கிரமாக அதனால் நீ எல்லாம் வந்து எல்லாம் துபா பண்ணுங்க சீக்கிரமாக முகல்ஸ்தானுக்கு நம்ம சுதந்திரத்தினம் கொண்டாட போகிறோம்னு சொல்லி ஒரு மேப் கொடுத்துட்ருக்காங்க அந்த மேப்பில் ஒரு மேப் தள்ளிட்டு வந்திருக்காங்க நம்மளால அது வந்து இப்போ எல்லாம் பப்ளிஷ் ஆகிருக்கு பேப்பரில் இப்போ எல்லா பிரச்சனையும் எல்லா நாடுகளுக்குமே இருக்குது இப்போது இந்த பிரச்சனை வேணாம் அப்படிங்கிறதுக்காக தான் என்ன பண்ணாங்க ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் இடையில் இருக்கிற எல்லையில் ஒரு கேப் விடுங்க அப்படின்னா கரெக்டாக கோடு போட்ட மாதிரி இது இதுக்கப்புறம் சீனா இதுக்கப்புறம்னு சொல்லாமல் ஒரு கேப் இருந்ததுன்னா ஒரு குதிரை ஓடுற அளவுக்கு இந்த பிரச்சனை இல்லைன்னு அதை அவதின்னு சொல்கிறது அவதினா நம்ம வேறு மாதிரி புரிஞ்சுருக்கிறோம் அவதினா காலம் காத்தாலே மணிக்கு ஆஃபீஸில் இருக்கணும்னு அவதி பகுதியாக பரெட்டு போகணுமாப்பா அப்படின்னா அதாவது அறக்க பறக்க வேறு வெறு வெறுத்து அவசர அவசரமாக போகிறோங்கிறதுக்கு அவதின்னு சொல்கிறோம் ஆனால் அவதி என்றால் ஒரு கால எல்லை அல்லது இடை எல்லை ஒரு கேப் ஒரு இடைவெளி பகுதியை அவதின்னு சொல்கிறேன் அது நாலா வட்டத்தில் சில சொற்கள் சில விதமாக மாறி போகுது உங்களுக்கு தெரியும் பிரமாதம்னு சொன்னால் நம்ம தமிழில் பாராட்டுரை பிரமாதமாக செஞ்சிட்டிங்க அப்படின்னு சொல்கிறோம் ஆந்திராவில் போய் பிரமாதமாக செஞ்சுட்டிங்கன்னு சொன்னால் சாரி சார் அவ்வளோ மோசமாக பண்ணிட்டீங்களா அப்படிமா ஏன்னா பிரமாதம்னா அங்கே தப்பு தப்பாக பண்ணால்தான் பிரமாதம்னு சொல்கிறது ஒரே வாரத்தை அண்டை மாநிலங்களுக்கு கூட வேறு வேறு அர்த்தமாகுது அதே மாதிரி இங்கே வந்து வடிவு கரிசி அப்படின்னு சொல்கிறோம் வடிவகரசீனா அழகுக்கு ராணின அர்த்தம் இல்லீங்களா மலையாளத்துல போய் வடிவகரசீன்னு சொன்னீங்கன்னா மாசம் போற அந்த அம்மாவுக்கு போயி கிடக்குறதுன்னு அர்த்தம் படிஞ்சிட்டே இருக்குன்னு அர்த்தம் அது ஒரு பெரிய வியாதி பெரும்பாடுன்னு சொல்லுவாங்க ஒரே சொல் ரெண்டு மாநிலத்திலே எப்படி வித்தியாசமா இருக்கு ஆனாலே தப்பி தப்பி தவறி நீங்க போய் ஒரு கேரள பம்பளைய போய் வடிவகரசீன்னு சொல்லாதீங்க உடதா வரும் அப்படி अवधि என்ற சொல் ஒரு பிரதேசத்துக்கும் இன்னொரு பிரதேசத்துக்கும் இடையில் இருக்கிற அந்த எல்லை பிரிவை குறைக்கும் இங்க காலத்தினுடைய பிரிவை காட்டக்கூடிய இரவுக்கும் பகலுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த கால பிரிவை காட்டக்கூடிய அந்த அருணோதயத்தை சொல்றாங்க என்னடா அவதிரி எல்லைப் பிரதேசங்களை பிரித்து காட்டுவது போல இருக்குதான் அது ஒன்று ரெண்டு மூணு நாலாவது உமை இப்போ அஞ்சாவது உமை பாருங்க விதாதேவ பிரபோதம் விதாதானா பிரம்மா இவனா போல விஸ்வ பிரபோதம்னா இந்த உலகத்துக்கு அறிவை உருத்தும் பிரம்மா போலவும் பிரம்மா என்ன பண்ணுறாருன்னா பிரம்மா தான் எல்லா உயிர்களையும் படைத்து அவங்களுக்கு அறிவை கொடுத்து நீ ஆண் நீ பொண்ணு நீ கல்யாணம் பண்ணிக்கணும் நீ குடும்பம் நடத்தணும் அப்படின்னு கொடுக்குறாரு இல்லையா பிரம்மா தானே சாஸ்திரங்கள் புராணங்கள் எல்லாம் வந்து பிரசுரிக்கிறார் அப்படி இந்த பிரம்மா உலகத்துக்கு ஞான வெளிச்சத்தை கொடுக்குற மாதிரி சூரியன் என்ன பண்ணுறான்னா காலங்காத்தால் வந்து எல்லா உறங்குகின்ற உயிர்களையும் தட்டி எழுப்புகிறான் முதல்ல நமக்கு மற்ற அறிவு வர்றதுக்கு முன்னால் இந்த கண்ணறிவு வரணும் காலங்காத்தால் தூங்கிக்கிட்டு இருக்கிற மனுஷன் கண்ணை முதல்ல முழித்து பார்க்கணும் வெளி உலகத்தை பார்க்கணும் வெளிச்சம் வந்துருச்சின்னு பார்க்கணும் அது முதல் அறிவு பகல் தோன்றி விட்டதுங்கிறதான் முதல் அறிவு அந்த அறிவு தான் பிரதான அறிவு பிரத்யக்ஷமாக எதையும் பார்ப்பதற்கு நமக்கு வசதி பண்ணி தரக்கூடியது அதான் விஸ்வ பிரபோதம் இந்த உலகத்துக்கெல்லாம் அறிவை கொடுக்கக்கூடிய பிரம்மாவை போல இந்த நம்ம நாட்டுக்கே வந்து விஸ்வ பிரபோத தேசம்னு ஒரு பேர் உண்டு இன்னைக்கு நேரத்தில் ரொம்ப காலத்துக்கு முன்னாலேயே இந்தியாவானது உலக உலக நித்தும் உள்ள அனைத்து நாடுகளுக்கும் ஞானத்தை தந்திருக்கிறது டிஎஸ்எல்ஏன்னு ஒரு இங்கிலீஷ் போய்ட் அந்த ஆள் வந்து இந்தியாவுக்கு வந்தவர் இல்லை ஆனால் சான்ஸ்கிராம் படிச்சிருக்கிறார் அவர் ஒரு பொயம் ஒரு கவிதை எழுதியிருக்கிறார் வேஸ்ட் லேண்ட் அப்படின்னு அந்த வேஸ்ட் லேண்டுங்கிற புயதுல அவர் மூன்று உபனிஷத் வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கிறார் என்னன்னா தத்த தம்யதா தயத்வா தத்த தம்ய தயத் இதற்கான சரியான இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் எனக்கு தெரியல அப்படின்னு இந்த மூன்று சொற்களும் உபனிஷதங்கள ரொம்ப பேமஸ் ஏன்னா விதாதேவ விஸ்வ பிரபோதம்னு சொல்றாரு வந்து எப்படி எல்லாருக்கும் ஞானத்தை கொடுக்கிறாரோன்னு அது ஏன் அப்படி சொல்லியிருக்கிறாங்கன்னா உபனிஷதங்கள்ல அப்படி ஒரு சம்பவம் சொல்லிருக்கு ஒரு முறை தேவர்களும் மனிதர்களும் அசுரர்களும் பிரம்மா கிட்ட போய் நின்னாங்களா மூணு குரூப் குரூப் என்ன சொன்னாங்களா தகப்பன் போன்றவர் குரு போன்றவர் எங்க எல்லாருக்கும் ஒரு பாடம் சொல்லுங்க அப்படின்னு அப்ப அவர் சொன்னாரா உங்க மூணு பேருக்கும் காமனா ஒரு டீச்சிங் என்னன்னா அப்படின் த அப்படின்னா மூணு பேர் முடிச்சாங்க ஒரே ஒரு எழுத்து அது கொண்ட ஒரு வார்த்தை அதுதான் உங்களுக்கு டீச்சிங் சொன்னாரு ஒண்ணும் புரியலையே இந்த த என்ற சொல்லுக்கு மூன்று எக்ஸ்பான்ஷன் இருக்கு மூன்று விரிவு இருக்கு என்னன்னா மனிதர்களே உங்களுக்கு முதல் விரிவு தான் தத்த தத்த கொடு கொடுங்கள் ஏன்னா மனிதர்களுக்கு தான் கருமி புத்தி ரொம்ப தேவர்களுக்கு கருமி புத்தி இருக்கிறது இல்லை ஏன்னா தேவர்கள்லாம் கேட்டோன்னே வரம் கொடுத்துருவாங்க மனிதர்கள் தான் பெட்டியில் வச்சு பூட்டுறது இந்த பெட்டிகளில் எத்தனை வகை இருக்குது வகை இருக்குது தெரியுமா இந்த செட்டிநாடு பக்கம் போனீங்கன்னா இந்த காசு வச்சு பூட்டுறதுக்குன்னு எத்தனை வகையான பெட்டிகள் ஒரே சமயத்தில் மூணு சாவியை உள்ள நுழைச்சி நாலாவது கையால் குத்தூசியை நடுவில் விட்டு திருகுநாதான் கதவு திறக்கும் அப்ப சைமல் டெனியா சார் ரெண்டு பேர் இருந்தால்தான் திறக்க முடியும் அந்த லாக் திறந்த பிறகு ஒருத்தன் பொட்டியை பிடிச்சுக்கணும் ஒருத்தன் கதவை இழுக்கணும் அந்த மாதிரி அல்லா காக்கசம் அபு காக்கசம்ங்கிற மாதிரி போட்டியெல்லாம் இருக்கு இதெல்லாம் எதுக்குடான் அப்படின்னா மனிதன் சேமித்து வைக்க வேண்டும் பிறருக்கு கொடுக்க என்று நினைக்கிற மனப்பான்மை உள்ளவனாக இருக்கிறான் அதான் பிரம்மா சொன்னார் கொடுங்கள் நீங்க கொடுத்து பழகுங்க மகாபாரதத்துல கெட்டவன் கட்சியில போய் சேர்ந்தாலும் புகழ் பெற்றவனா விழுங்கினான் விளங்கினான் கர்ணன் ஏ அதனால உங்களுக்கு கொடை வேண்டும் அப்படின்னா உனக்கு மனிதர்கள் உங்களுக்கு நான் சொல்ற அட்வைஸ் த அப்படின்னா என்ன சுவாமியா தம்யா தம்யதான மனதை அடக்கிறது மன்னிக்கு மனப்பான்மையோடு மனதை அடக்கிறது உங்களுக்கு தாண்டா அது ரொம்ப வேணும் இந்திர பதவியில போய் உக்கார வரைக்கும் அப்பா சாமி அம்மா தான் கத்த வேண்டியது போய் உக்காந்த உடனே நாட்டின் நிகழ்ச்சி ஆரம்பமாகட்டும்னு தட்டி விட்டானே அவளுதான் சகல உலகத்தையும் மறந்து அவன் பாடு ஆனு பாத்துட்டு உட்காந்துருக்கிறான் ஒரு நாளா ரெண்டு நாளா மாசக்கணக்குல வருஷ கணக்குல கடைசியில பகவான் பார்க்கிறான் திரும்பவே மாட்டான் நான் சில ராட்சசர்கள் உற்பத்தி பண்ணி போய் அடிக்கிறான்னு அப்படின்னு சொல்லி அடிக்க வச்சு அடி பொருக்காம இங்க வந்து காலை விழுகிறான் கடவுளை என்னை காப்பாற்ற ஓஹோ அடி விழுந்து உங்களுக்கு சொரணியே போதா வெளி பத்தி அதனால் மன அடக்கம் இல்லாதவர்கள் தேவர்கள் சும்மா சுறாபான ஒரு பானம் இருக்குது அது வேற ஒன்றும் இல்லை நம்ம ஒரு அண்ணா சாலை ஐட்டம் தான் அது அங்கே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அது அதை குடிச்சிட்டு ஆடு பாடுன்னு கூத்தரிச்சிட்டு உட்காந்துருப்பாங்க உங்களுக்கு மன அடக்கம் தேவை அவங்க மன அடக்கம் எவ்வளோ மோசம்னா மனுஷலோகத்து பெண்கள் மேலலாம் ஆசைப்பட்டு அங்கேருந்து வந்து ராத்திர திருட்டுத்தனமாக வேலையெல்லாம் பண்ணி இங்கே மனிதனுடைய சாபத்தை வாங்கி கூட்டிகிட்டு போவாங்க நல்லா இருக்கா அவங்களுக்கு நீங்கள் பேர் பெற்ற ஆள் திரிலோகாதிபதி தேவேந்திரன் ஒரு மனுஷன் வீட்டு பொண்ணுக்கு ஆசைப்பட்டு வந்து மனுஷனால சாபம் பற்றி போறியே அடக்குங்கள் அவங்கள பார்த்துட்டே உங்களுக்கு முக்கியமா தேவை சாமினா தயத்துவம் தயத்துவம்னா கருணை தயா இறக்கம் வேணும் இரக்கம்ங்கிறது சுட்டு போட்டாலும் உங்களுக்கு வராதுடா ஒரு மனுஷன் அழகா அஜானுபாகமாக நடந்து போனால் உடனே உங்களுக்கு என்ன தெரியுமா புத்தி எதனும் இவன் கையை கடிச்சு தின்னா ருசியாக இருக்குமே இவன் தொடைய பிடிக்கி தின்னா ருசியாக இருக்குமே இந்த பிளட்டு ஃப்ரெஷ்ஷ் பிளட்டாக குடித்தா சூப்பராக இருக்குமே இப்படிதான் உங்களுக்கு புத்தி வருது உங்களால் கொல்லப்பட்ட மனிதர்கள் எத்தனை பேர் உங்களால் தின்னப்பட்ட மனிதர்கள் எத்தனை பேர் அதனால் உங்களுக்கு இரக்கம் வேணும்டா முதல்ல இந்த இரக்கம் இல்லாததுனால தான் உங்களுக்கு அசுரர்கள்னு பேர் வந்து எப்போ பார்த்தாலும் உங்கள் லீடர்ஸ் எல்லாம் ராட்சச தலைவர்களெல்லாம் அநியாயமாக கொல்லப்படுகிறார்கள் எவ்வளவு மன அடக்கத்தோடு தவறு செய்து பெரிய பெரிய வரமெல்லாம் வாங்குகிறீர்கள் இரணின் கதை என்னாச்சு இரண்யாட்சியின் கதை என்னாச்சு ராவணன் என்ன ஆனா கும்பகரணம் அநியாயமா செத்தான் ஏன் காரணம் என்ன இறக்குங்கிறது இல்லாததுனால தான் உங்களுக்கு இறக்கம் வந்துட்டா நீங்க தேவர்களை விட மேல போயிடலாம் உங்களுக்கு வேண்டி டீச்சிங் அதான்டா அப்படின்னா இந்த பகுதியை படிச்சுட்டு டிஎஸ்எலியேட்டு என்ன பண்ணா அந்த போயத்துல த்ரீ தாஸ் அப்படின்னு போட்டு தத்த தம்ய தயத்வ அப்படின்னு போட்டு எப்படி முடிச்சிருக்கான்னு தெரியுமா சொன்ன ஆச்சரியப்படுவீங்க கடைசி வரி சாந்திகி சாந்திகி சாந்திகின்னு முடிச்சிருக்கான் யாரு வெள்ளக்கார மகன் வெள்ளக்காரன் அவன் எழுதிருக்கான் அவன் இந்தியன் எழுதுற இங்கிலீஷ் போயம் இல்லது பரம்பரை வெள்ளக்காரன் எழுதுற ஒரு இங்கிலீஷ் போயம் அதுல எழுதிருக்கான் அந்த போயத்தினுடைய கடைசியில இன்னைக்கு உலகம் வேஸ்ட் லேண்டா இன்னைக்கு உலகத்துல பண்பாடு சிதைந்து விட்டது வெறும் விஞ்ஞான மோகமும் சதை மோகமும் மனிதனை ஆட்கொண்டு விட்டது இந்த உலகம் பாக்குறதுக்குதான் பசுமையா இருக்குதே தவிர இது பண்பாட்டு கண்ணோட்டத்திலே பார்த்தா இது ஒரு வேஸ்ட் லேண்ட் இது வந்து ஒரு குப்பமேடு வாழ்றவன் மனுஷனே கிடையாது உங்களுக்கு வரணும்னா தத்த தம்யா தயத்வா சாந்திகி சாந்திஹி சாந்திகி கௌ டி இண்டியன்ஸ் அண்ட் லேர்ன் அப்படின்னு துணிகரமா ஈருகிறான் ஆச்சரியமான விஷயம் இந்த சுவாமி விவேகானந்தர் காலத்துக்கு பின்னால நடந்த ஒரு சம்பவம் லண்டன்ல வந்து ராமகிருஷ்ணா மடம் நிறுவினார்கள் அந்த லண்டன் ராமகிருஷ்ணா மடத்துல ஒரு நாள் ராத்திரி பத்து மணிக்கு யாராஜி இங்கிலாந்து ஒரு காலத்துல இங்கிலாந்தையே கட்டி ஆண்ட ராணி எலிசபெத் வந்து போன் பண்றேன் ஒண்ணுமே புரியல ராத்திரி பத்து மணிக்கு இந்த அம்மா போன் பண்ணது அந்த அம்மா என்ன சொல்லுது என் மனசு அமைதி இல்லாமல் தவிக்குது என்னுடைய மதம் எனக்கு நிம்மதியை தரவில்லை என் பாதிரிமார்களுடைய போதனைகள் எனக்கு மன அமைதியை தரவில்லை உங்களுடைய ஆன்மீக சொற்பொழிவுகள் மன அமைதியை தருவதாக பலரும் சொல்கிறார்கள் அதனால உங்க சொற்பொழிவுகளை கேட்க விரும்புகிறேன் அப்படின்னு அதுக்கு சுவாமிஜி சொன்னாரா ஏன் மேடம் அதுக்கு நீங்க போன் பண்ணி பெர்மிஷன் கேட்க வேண்டியது இல்லை செவ்வாய் இந்த இடத்துல பேசுறேன் புதன்கிழமை இந்த இடத்துல பேசுறேன் வியாழக்கிழமை இடத்துல பேசுறேன் அப்படின்னு அந்த டைம் வென்னியிலாம் கடற்கரை கடைன்னு சொன்னாரான் முத்துமரம் கோயிலில் சிவாக்கிழமை பேசுறேன் போதன்கிழமை செட்டி கோயில் பேசுகிறேன் அப்படின்னு சொன்ன அந்தம்மா கேட்டுக்கிட்டு இருந்துட்டு இல்லை சாரி நான் ஒரு கிறிஸ்துவ சாம்ராஜ்யத்தினுடைய மகாராணி நான் பலரைய ஒரு இந்துவனுடைய பிரச்சாரத்துக்கு வந்தால் பெரிய சர்ச்சைக்குள்ள பிரச்சனை ஆயிடும் அதனால நான் ஓப்பனாக வந்து உங்கள் உபன்யாசத்தை கேட்க முடியாது எனக்காக நீங்கள் ஒரு ஆப்ளிகேஷன் பண்ணணும் இதை நான் வந்து கமாண்டாக சொல்லலை நான் பிச்சை எடுத்து அவதிப்படுகிற ஒரு ஆத்மா இறட்டு வந்து எனக்கு உதவி செய்யுங்கள் நடுராத்திரி ரெண்டு மணிக்கு அரண்மனைக்கு வந்து நீங்க பகவத்கீதை நடத்துங்கன்னு கேட்டீங்க இவர் வந்து இறக்கப்பட்டு அதுக்கு ஒத்துக்கொண்டு போய் டெய்லி நைட் ரெண்டு மணிக்கு போய் பகவத்கீதை சொல்லிட்டு வந்தார் அந்த ஒரு நியூஸ் பேப்பர்லாம் சும்மா இருக்குமா இவன் வந்து நியூஸுக்கு இரவு ரெண்டு மணிக்கு இந்திய சன்னியாசிக்கு அரண்மனையில் என்ன வேலை போட்டான் தலைப்பு அப்புறம் மெல்ல மெல்ல வந்து இரவிலே ராணியும் சுவாமிஜியும் அந்தரங்கமாக பேசிக் கொள்ளுகிறார்கள் அப்படின்னு ஆனா ராணி கிழவியாக இருப்பதனால இதில் சந்தேகப்படுத்துவதற்குரிய விஷயம் ஒண்ணுமில்லை இருந்தாலும் அது என்னவென்று அறிவதற்கு அனைவருக்கும் ஆர்வமாக இருக்கிறது அப்படின்னு ஒரு மாசம் தூள் கிளப்பிட்டான் ஆனா அந்த அம்மா வந்து அவருடைய லட்சியரை கேட்டுட்டு என் வாழ்க்கையில இவ்வளவு நிம்மதியை அடைஞ்சதே இல்லை இவ்வளவு நிம்மதி தரக்கூடிய ஒரு மதம் இந்து மதம் இந்தியர்களெல்லாம் உலகத்திலேயே அதிர்ஷ்டசாலை மிக கொடுத்து வைத்தவர்கள் நான் மறு ஜென்மம் ஒன்று இருந்தால் இந்தியாவில் பிறக்க வேண்டும் என்று தன்னுடைய உள்ளாசை தெரிவிச்சது நம்ம தேசமானது விஸ்வ பிரபோத தேசம் உலகத்துக்கெல்லாம் அறிவை கொடுக்கக்கூடிய நாடு இப்போ இது அடுத்த ஓமை முதல்ல ஷியாமல தாயாக பரசுரிவ அடுத்தது தமோ அரண்ய வக்னேறிவ அர்ச்சகி அடுத்தது பிராட்சியவ அக்ரே கிரகித்தும் கிரககுமுதனம் ஐக்கியம் பிரம்மா உலகத்துக்கெல்லாம் அறிவித்தருவது போல இவ்வளவையும் சொல்லிட்டு அடுத்து சொல்றார் அப்படிப்பட்ட தாமாதிபஸ்ய வினேதா சூரியனுடைய வினேதான சரேட்டையர் சாரதி அவனுடைய குதிரைகள் குதிரைகள் வந்து இவன் கண்ட்ரோலில் இருக்குது வாகானாம் வினேதா இந்த வினேதா என்ற சொல்லை ரெண்டோடையும் சேர்க்கலாம் ஒன்னு தாமாதிபசிய வினேதா இன்னொன்று தாமாதிபசிய வாகானாம் வினேதா அப்படி அமைச்சிருக்கு சூரியனுடைய குதிரைகளுடைய தேரோட்டின்னு சொல்லலாம் அல்லது சூரியனுடைய தேரோட்டின்னு குதிரையை தள்ளி வச்சுட்டு சொல்லலாம் ரெண்டு பொருளும் சிறப்புடைத்து ஏன் அப்படின்னு சொன்ன குதிரைகள் தெய்வங்களா இருக்கிறதுனால அதுக்கு அந்த முக்கியத்துவம் கொடுக்கறோம் வாகானாம் ஓ வினேதா இது என்ன பண்ணணுமா வியபனயத்து அப்படிங்கிற வியபனயத்து அப்படின்னா போக்கடிக்கட்டும் எதை போக்கடிக்கட்டும்னா விபத்து நாம விபத்து என்ற பெயரை போக்கடிக்கட்டும் என் வாழ்க்கையில ஒரு செட்பேக் ஆகி அது ஒண்ண விட்டுட்டா என் லைஃப்ல எல்லாமே நல்ல விஷயம்தான் அப்படின்னு என்னன்னா ஒரு காதல் தோல்வி தெரியாத்தனமா ஒரு பொண்ண காதலிச்சு அதுவும் ஒருதலை காதல் ஆகி ஒரு வருஷத்துக்கு மேல காதலிச்சு ஒரு வருஷத்துக்கு பின்னாலதான் அவ ஏற்கனவே கல்யாணம் ஆனாங்கிற தெரிஞ்சு மூட்டைப்பூச்சி மருந்து குடிச்சு ஆஸ்பத்திரியில போய் படுத்து சளி பிடிச்சு ஏன்னா அவ்வளவு தண்ணி இருந்திருக்கு அந்த மருந்துல ஒரு வகையா வீட்டுக்கு வந்து சேர்ந்தேன் அந்த ஒரு செட் பேக் தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்குதான் விபத்துன்னு சொல்றது விபத்துன்னா நாம என்ன நினைச்சுட்டு இருக்கிறோம் கார் மேல ஏறிடுச்சுன்னா தான் விபத்து அது இல்லை விபத்துன்னா ஒரு அன்டுவர்டு இன்சிடெண்ட் அதாவது நமக்கு விரும்பத்தகாத ஒரு சம்பவம் ஒரு துன்பம் தரக்கூடிய சம்பவம் எல்லாமே விபத்து உங்களுக்கு பால் ஆற்றும்போது கொஞ்சம் வேட்டியில் ஓட்டிட்டா அது விபத்து தான் கையை சுட்டுக்கிட்டீங்கன்னா விபத்து தான் உங்கள் நெருங்கின உறவினர் நார்மலாக இறந்து போனால் கூட அது விபத்து விபத்துங்கிறதுக்கு ஒரு ப்ராட் மீனிங் இருக்கு அதை புரிஞ்சுக்கணும் நாம் நடைமுறையில் வர வர வரோம் அதனுடைய விரிவை சுருக்கிக்கிட்டு வரோம் அதெல்லாம் புரிஞ்சுக்கணும் இந்த மெட்ராஸ் மேற்கு மாம்பலத்தில் அகோபிலம் மடம் ஒன்று இருக்குது அங்கே ஓ ஆர் ராஜகோபாலன்னு ஒருத்தர் எண்பத்தி வயசு முது இவர் அவருங்க கடந்த ஐம்பது வருஷ காலமாக இலவசமாக எல்லாருக்கும் சம்ஸ்கிருத இலக்கியம் சொல்லித்தரார் அது எப்படின்னா அவர்கிட்ட இப்போ இங்கே நான் உபன்யாசம் பண்ணுறேன்னா நீங்கள் ஏழரைக்கு வந்தால் ஏழரைக்கு மேலே நான் பேசுறதா நீங்கள் கேட்க முடியும் ஏழிலிருந்து ஏழரை வரைக்கும் பேசுகிறத திருப்பி சொல்லணும்னு சொல்ல மாட்டேன் ஆனால் அவர் அப்படி இல்லைங்க யார் எப்ப வந்து எந்த ஸ்டேஜ்ல உக்காந்தாலும் அவங்களுக்கு தனியாக பாடம் நடத்துவாரு ஒரே ஒரு ஆள் உட்காந்தாலும் கத்திக்கிட்டு ரெண்டு பேர் வந்தாலும் பாடம் நடத்துவாரு ஒய்ஃபு ரொம்ப சீரியஸ் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிட்டாலும் இவர் பாடம் நடத்திட்டு உட்கார்ந்துருப்பாரு இதுல வேடிக்கை என்னன்னா ஒரு சல்லிக்காசு இன்னைக்கு வரைக்கும் வாங்கல ஐம்பது வருஷமா ஆயிரம் பேருக்கு சம்ஸ்கிருதம் சொல்லி கொடுத்துருக்காரு இன்னைக்கும் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு நீங்க மெட்ராஸுக்கு மேற்கு மாம்பழம் போனீங்கன்னா அகோபுரம் மண்டத்துல போய் பாக்கலாம் ஏன்டா அப்படின்னா இந்த சம்ஸ்கிருதத்தை பா படித்தவனுக்கு தானே தெரியும் அந்த வைத்தறிச்சல் என்னென்னு எவ்வளவு நல்ல மொழி அந்த மொழி வீணாகிட்டு இருக்கே மக்களுக்கு அந்த அறிவு இல்லாமல் போய்கிட்டு இருக்கே என்று தான் நான் வந்து ஆதங்கப்பட்டு என் வாழ்க்கையில் கடைசி மூச்சு உள்ளவரை ஏதாவது ஓரளவாவது மக்களுக்கு சொல்லிக் கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுக்குறேன்னு சொல்லி இந்த முதமை பிராயத்தை அவர் அவ்வளவு பயனுள்ள வகையில் கழித்து கொண்டிருக்கிறார் அந்த வடமொழி கற்றவனுக்கு தான் தெரியும் அந்த மொழியினுடைய லாகவம் என்ன அந்த சொல் வளம் என்ன எவ்வளவு விஷயங்களை அது வந்து அனாயாசமாக நமக்கு எடுத்து சொல்லுது எவ்வளவு ஞான பொக்கிஷம் அங்கே புதைஞ்சு கிடக்குது அப்படிங்கிறத லண்டனில் போய் நீங்கள் டெலிஃபோன் டைரக்டரிய புரட்டுங்க புரட்டினீங்கன்னா அதில் ஓய்ங்கிற எழுத்த பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம வீடுகளில் நம்ம மதுரையில் சாரி பாண்டிச்சேரியில் டைரக்டர் புரட்டிங்கன்னு சொன்னால் ஓய் பரட்டினா என்னென்னமோ பேர் வரும் லண்டனில் புரட்டிங்கன்னா அவ்வளவுமே யோகா சென்டர் யோகா சென்டர்லாம் இருக்கணும் டெலிஃபோன் டைரக்டரியில் எங்க நம்மூர்ல இல்லை லண்டன்ல அந்த யோகா சென்டருடைய பேரு பலவிதமா இருக்கும் அவ்வளவு யோகா சென்டர் தமிழ்நாட்டில் டீ கடை எவ்வளவு இருக்குதோ அந்த அளவுக்கு லண்டன்ல யோகா சென்டர் இருக்கு அது மட்டும் இல்ல பல்வேறு கடைகளில் பார்த்தீங்கன்னா வெளியில போர்டு தொங்குதான் என்ன தெரியுமா இங்கு முட்டை கலக்காத கேக் கிடைக்கும் அவனும் போர்டு தொங்குதான் எங்க பார்த்தானும் ஏண்டானா பிரிட்டிஷ்காரன் போதான் அசைவ உனக்கு ரொம்ப ஆபத்தானது என்று இந்தியாவிலுடைய தத்துவத்தை உணர்ந்து கேக்கில் கூட எங்களுக்கு முட்டை இல்லாம தான் வேணும் எக்லஸ் கேக் எக்லஸ் கேக்குனுக்கு டிமாண்ட் ஆகி போய் அது இங்கே கிடைக்கும் அது இங்கே கிடைக்கும்னு கோல் போடுறான் இங்கே என்னடான்னா காமாட்சியம்மன் கோவில் விதிக்க ஐயங்கார் பேக்கரின்னு போட்டு அவர் முதலாளி இருந்தா கிட்ட போய் சாமி நீங்கள் வந்து கேக்கலலாம் முட்டை கலக்க மாட்டீங்களேன்னு அது எப்படிங்க முட்டை கலக்காமல் கேக்க செய்ய முடியும் சாஃப்டஸ் வராதுங்களே அப்படின்றது ஐயோ சாமி இனிமேல் கேக்க வாங்கப்படாதாங்கிறது நிறுத்திவிட்டாங்கண்ணா அது மாதிரி இங்கே இந்தியா இங்கிலாந்து ஆகி கொண்டிருக்கிறது இங்கிலாந்து இந்தியாவாகி கொண்டு இருக்கிறது அவரும் ஆச்சரியமான விஷயம் என்னன்னா இந்த நாட்டு தத்துவங்கள் உலக அனைத்தும் நிரம்பி ததும்பி வழிந்து அங்கே ஞான அலைகளை பரப்புகிறது அதெல்லாம் சொல்றாரு விபத்து எந்த விபத்தும் எந்த துர்கட்டனையும் எந்த தேவையில்லாத ஒரு நிகழ்ச்சியும் பேரழவு கூட இல்லாமல் போடணும் சில பேர் சொல்லுவாங்க தலைக்கு வந்தது தலப்பாவோட போச்சுன்னு உங்களுக்கு தலைப்பாயும் போக தலையும் போக ஒண்ணுமே நடக்க வேண்டாம் அப்படின்னு இப்போ சில பேர் சொல்லுவாங்க இன்றைக்கி உங்களுக்கு ஒரு ஆக்சிடன் நடக்கிறதாக இருக்குதுங்க நீங்கள் கோவிலுக்கு போய் ஒரு சகசனாமம் அர்ச்சனை பண்ணிட்டீங்கன்னா அதுலேருந்து தப்பிச்சிருவீங்கன்னு உண்டை பெரும் பயந்து போய் போகிற வழியில் இருக்கிற பெருமாள் கோயிலில் போய் அர்ச்சனை பண்ணிவிட்டு போறார் போனால் என்ன ஆகுதுனா சிட்டி பஸ்ஸை விட்டு இறங்குற போது கால் தடிக்கி விட்டு கீழ் விழுந்து செருப்பு அருந்து போச்சு அப்போ அந்த ஜோசியரும் கூட வந்திருக்கார் பார்த்தீங்களா நான் சொன்னேன் நீங்கள் அர்ச்சனை பண்ண போய் செருப்பு கூட போச்சு அர்ச்சனை பண்ணாம போனால் காலே போயிருக்கும் அப்படின்ற இவன் சொல்றான் அந்த செருப்பம் அறந்து போகாம இருந்துருந்தா சூப்பரா இருந்திருக்கு அறந்து போக வேண்டாம் எந்த ஒரு காயமும் இல்லாம முழுசா தக்காளி பழம் மாறி அப்படியே நம்ம வீட்டுக்கு வந்து சேரணும் அதான் அவர் சொல்றாரு விப்பன் நாம காமாதிபசிய ஒரு துன்பத்தினுடைய ஒரு சிறு சாயை கூட இல்லாதபடி உங்கள் வாழ்க்கை வளப்படட்டும் அந்த மாதிரி ஒரு வாழ்வை யார் கொடுக்கணுமா வினேதா கொடுக்கணுங்கிறார் வினேதாங்கிறவன் சாரதி இல்லையா அவன் தேரோட்டி இந்த இடத்துல அவன் தேரோட்டிங்கிற போது மெல்ல பகவான் கிருஷ்ணாவதாரத்தை நினைவுபடுத்துகிறார் இந்த மையூர தேவி கிருஷ்ணன் தேரை ஓட்டினா ஆழ்வார்கள் சொல்லுகிறார்கள் கடிவாளக்கயிறை பிடித்தான் கண்ணன் பாண்டவரை காத்தான் அப்படின்னா அவன் பிடிச்சதெல்லாம் கடிவாளக்கயிறு தான் அவன் செய்த காரியம் என்ன ரிசல்ட் என்னடானா ஒரு மாபெரும் யுத்தம் பாண்டவர்களுக்கு சாதகமாக முடிந்தது இழக்கப்பட்ட சாம்ராஜ்யம் கைக்கு வந்தது தீயவர்கள் அழிந்தார்கள் பூமியின் பாரம் குறைந்தது கையில் கடிவாள கைய வச்சுக்கிட்டு இவ்வளவு வேலை பார்த்துட்டான் அப்போ கண்ணன் தேரோட்டினால் என்ன ஆகும்டானா உங்கள் வாழ்க்கை வளம் பெறும் ஒளி பெறும் மகிழ்வான வாழ்க்கை அமை அதுபோல கண்ணன் தேரோட்டி உங்கள் வாழ்வை வளம் செய்வது போல இங்கே இவன் யார் அருணன் என்னும் தேரொட்டி சூரியனுடைய ரதத்தை ஓட்டுகிற சாக்களே உங்கள் வாழ்வின் பாதை ஒளிபெறும்படி செய்யட்டும் அப்படின்னு சொல்கிறேன் அதனால் அவர் வினயத்தா தானே ஒரு டிரைவர் தானே ஒரு தேரோட்டி தானேன்னு நினச்சிடாதீங்க இப்போ வந்து ஒரு பஸ் டிரைவர்கிட்ட நம்ம போய் பேசிக்கிட்டு போகிற போது கொஞ்சம் நைஸாக பேசிகிட்டு போனோம் நீங்கள் பாட்டுக்கு அவருக்கு பாதகமான விஷயமாக பேசிகிட்டு போனீங்கன்னா அவருக்கு தெரியும் எங்கே உங்களை சிக்கலில் மாட்டி விடுறதுன்ட்டு ஒரு தண்ணி இல்லாத காட்டில் வந்து என்ன பண்ணிடுவார் திடீர்னு தான் சீட்டை விட்டு குதிச்சுட்டு பிரேக் பிடிக்க இலங்கிடுவார் பஸ் பாட்டுக்கு போய் ஒரு குப்பம் ஒரு சாவடியை எங்கேயாவது போய் கிடிச்சு சாகுபடி தான் நினைப்பேன் அதனால அந்த பஸ்ஸில் உக்காந்துருக்கிற அறுபது பேர் உயிரும் யார் கையில் இருக்குது அந்த டிரைவர் கையில் தான் இருக்கு அதனால் குறைஞ்ச பிடிச்சம் அந்த பஸ்ஸை விட்டு இறங்குற வரைக்குமாவது டிரைவர் தயவு நமக்கு வேணும் இந்த காலேஜ் பசங்க டூருக்கு போற போது வாழ்க டிரைவர் வாழ்கிற ஒரே குரூப் தான் அது மாதிரி டிரைவர்களுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து வச்சிருக்காங்க இங்கே இந்த வினேதா இந்த டிரைவர் வைக்கிறாரு அவர் சூரியனின் தேரை ஓட்டுகிற போது உங்கள் வாழ்வின் தேரையும் நடத்தட்டும் நடாத்தட்டும் அது முக்கியமாக ஒரு ஃப்ரெண்ட் பிலாசபர் அண்ட் கைடுன்னு சொல்லுவான் இங்கிலீஷ்ல சில பேரை பத்தி சொல்லும் போது அவருடைய பேரை சொல்லி இவரு தாங்க எனக்கு அண்ட் கைடு அப்படிமா எனக்கு வழிகாட்டி அவர் தான் குரு அவர் நண்பரும் அவர் எனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நான் அவற்ற போவேன் அப்படின்னு ராஜீவ்காந்தி பிரதம மந்திரியா இருந்த போது ஒரு தமாஷை நடந்தது என்னடா அப்ப இத்தாலிக்கு பிரதமராக பெனிட்டோ இருந்தாரு அந்த பெனிட்டோ வந்து இந்தியாவுக்கு வர்றதுல ரொம்ப சந்தோஷம் ஏன்னா சோனியா காந்தி ஒரு ரிட்டாலியன் இருக்கிறதுனால ராஜீவ்காந்தியுடைய மனைவி அவர் இந்தியாவுக்கு வரும்போதுலாம் நேராக டெல்லிக்கு வருவாரு ராஜீவ்காந்தியிட்ட முதல்ல சொல்லிட்டு வருவாரு இவர் ஒரு விசிட் ஏற்பாடு பண்ணி கொடுப்பாரு அப்படிதான் இருக்கும் திடீர்னு ஒரு நாள் பார்த்தா இந்த பெனிட்டோ யார்கிட்டையும் சொல்லாம பெங்களூரு வந்து இறங்கிட்டாரு பெங்களூருக்கு வந்துட்டாருன்னு சொன்னா உடனே நியூஸ் போயிடுச்சாங்க டெல்லிக்கு ராஜீவ் காந்திக்கு பெனிட்டோ அங்க பெங்களூருக்கு வந்துருங்க இவருக்கு என்ன கவலைன்னா ஒரு நாட்டுடைய பிரதமர் இன்னொரு நாட்டுக்கு போவதானால் அந்த நாட்டு பிரதமர்கிட்ட முதல்லையோ சொல்லி பெர்மிஷன் வாங்கணும் அது ஒரு அஃபிஷியல் இன்விடேஷன் வேணும் ஒன்றும் இல்லாட்டி கூட அப்படியே அந்த நாட்டில் வந்து ஏறாங்கன்னா தலைநகரத்துக்கு போய் அந்த பிரதமரை சந்திச்சுட்டு அப்புறம் வரணும் இவர் எந்த விதமான ஃபார்மலிட்டையும் செய்யாம இருபாட்டுக்கு பெங்களூருக்கு வந்துட்டாரே என்ன செய்தி அப்படின்னு உடனடியாக இது பெரிய சர்ச்சைக்குரிய விஷயம் ஆயிடுமேன்னு ஃபோன் பண்ணி கேட்டார் அப்போ பெனிட்டோ சொன்னாரா நான் இத்தாலி நாட்டு பிரதமராக வரவில்லை குட்டப்படுத்தி சாய்பாபாவனுடைய சிஷியனாக வந்திருக்கிறேன் ஏன்னா எனக்கு அவர் தான் ஃப்ரெண்டு ஃபிலாசபர் அண்ட் எனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நான் அவரை தான் பண்ணுவேன் நான் அங்கேருந்து ஃபோன் பண்ணேன் அவர் என்ன சொன்னார் சில விஷயங்களை நம்ம ஃபோனில் சொல்ல முடியாது ஏன்னால் நம்ம ஃபோன் பண்ணும்போது நிறைய பேர் ஓட்டு கேட்குறாங்க அதனால் நீங்கள் நேரில் வந்துடுங்க அப்படின்னாரு நேரில் வரணும்னா அதை அம்பலப்படுத்த வேண்டியிருக்குமே அப்படின்னு நீங்கள் ஏன் வந்து பிரதமராக வர்றீங்க நீங்கள் ஒரு சிட்டிசனாக வாங்க உங்கள்கிட்ட பாஸ்போர்ட் இருக்குல்ல விசா இருக்குல்ல கிளம்பி வாங்க அப்படின்ட்டார் ஸோ இப்போ நான் வந்து பார்க்க வந்திருக்கிறது சாய்பாபாவை தான் உங்களே இல்லை பார்த்த உடனே நாளைக்கு நேரம் மறுபடியும் இத்தரைக்கு போயிடுவேன் உங்களை பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாரான் ராஜீவ்காந்திக்கு இந்த அதிர்ச்சியிலிருந்து மீளதுக்கு ஒன் ஹவர் ஆகி போச்சு இப்படி கூட உண்டா அப்படின்னு அதுக்கப்புறம் தான் அவர் ஹி காட் இன்ட்ரெஸ்டட் இன் சாய் பாபா யார் இந்த சத்ய சாய் பாபா பற்றி கேள்விப்பட்டிருக்கனே தவிர என்ன விஷயம் தெரியலையே அப்படின்னு அப்புறம் ஒரு சாயி டிவோட்டியை கூப்பிட்டு அவர் யார் அவருடைய செயல்களை என்ன என்ன செய்யணும் தெரிஞ்சுக்கிட்டாருன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் எதுக்கு சொல்ல வரேன்னா ஒரு தகுந்த வழிகாட்டி வேணும் ஒரு காட் ஃபாதர் ஒரு பிலாசபர் எல்லாருக்குமே வேணும் அப்பதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை வளர்ந்துடும் கைடன்ஸ் இல்லாததுனால பலருடைய வாழ்க்கை வீணாகுது இப்ப இந்தியாவுடைய ஜனத்தொகையில மொத்த ஜனத்தொகையில முப்பது பெர்சென்ட்டுக்கு மேல பதினைந்து வயதுக்கு உட்பட்ட சிறுவர்கள் அதாவது இன்னைக்கு கோடி இருக்குதுன்னா முப்பது கோடி பேரு பதினைந்து வயதுக்கு உட்பட்ட சிறுவர்கள் தான் அதனால பெரியவங்க என்ன சொல்றாங்க இந்தியா மிக இளமையான நாடு இதுக்கு இந்த ஸ்டேஜ்ல என்ன தேவை வழிகாட்டுதல் தேவை கைடன் ஒரு நல்ல வழிகாட்டியாக இந்த அருணன் இருக்கட்டும் இந்த வினயத்தா உங்களுக்கு நல்ல வழிகாட்டியாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக இவர் எவ்வளவு சொல்றாரு அடுத்த பாருங்க இந்த ஓமைகள் சொன்னாரு அதெல்லாம் கவனிச்சு பாருங்க கொடியை விட்டும் கோடாலியாம் இருளன்னும் காட்டை மற்றவைக்கு நெருப்பவகிரகங்களை ஆளும் அரசன் போலவா அடுத்தது பூமிக்கும் வானத்துக்கும் இடைவெளியை காட்டி கொடுக்கும் வெளிச்சமா உலகத்துக்கு ஞானத்தை கொடுக்கும் பிரம்மாவா இந்த ஊமைகள் எல்லாமே எதை குறிக்கிறது என்றால் இருள் நீக்கி வெளிச்சம் தரும் ஊமைகளை தான் சொல்றாரு ஷியாமாங்கிறாரு தமசுங்கிறாரு எல்லாம் வந்து இருட்டை நீக்கி வெளிச்சம் தரக்கூடியது அப்படின்னா நீங்க நல்ல அதிர்ஷ்டசாலி ஆகணும்னா உங்களுக்கு என்ன மாதிரி வரம் கேட்கணும் தெரியுமா திடீர்னு ஒரு தெய்வம் தோணிடுது உங்களுக்கு முன்னால அவ என்ன வரம் கேட்பீங்க அப்படின்னா அதுக்கும் நீங்க ஒரு தகுந்த பெரியவர்கிட்ட ஆலோசனை கேட்கணும் நீங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு கண்ட வரத்தை கேட்டு வைக்க கூடாது அதனாலதான் பெரியவங்க சொல்லுவாங்க ஒரு தெய்வம் எதிர்பாராமல் உங்களுக்கு முன்னால தோன்று நீங்க கேட்கக்கூடிய வரம் என்னவா இருக்க வேண்டுமானால் எந்த நேரத்தில் எனக்கு என்ன யோசனை தோணணுமோ அதை தோணணும் அந்த வரம் கொடுங்க இந்த ஒன்று உங்களுக்கு கிடைச்சிட்டா நீங்கள் தான் இல்லை கேஸ்ட்டு எல்லாத்துலையும் ஜெயிச்சுக்கிட்டே இது ஒன்று இல்லாதனால தான் தத்து பேசுனா அதை பற்றி நான் அசடித்தனமாக கண்டதை பண்ணிவிட்டு முடிக்கிறோம் தெரியாதனமாக ஒரு சினிமா எடுத்துக்கிட்டு அவ்வளவும் போண்டியாகி உட்காந்துருக்கலாம் ஒரு வியாபாரத்தை தொடங்கிவிட்டு கதை மொழி உட்காந்துருக்கலாம் ஒரு பெண்ணை தேர்ந்தெடுத்து பெண்ணா பெயான் நாவல் கிட்டு உட்காந்துருக்கலாம் இது என்ன சார் இதெல்லாம் நாம் வந்து எந்த நேரத்தில் எந்த சாய்ஸ் பண்ணணும் த ரைட் திங்கிங் அட் த ரைட் மூமெண்ட் அது ஒருத்தனுக்கு வருமானா அவன் தான் மேன் இன் லைஃப் இன்னைக்கு வாழ்க்கையில் பெரிய பணக்காரனானவன் தான் முன்னுக்கு வந்தவன பாருங்கள் பதவியில் இருக்கிறவன பாருங்கள் அவன் எவ்வளோ இப்படிதான் இருந்திருப்பான் எந்த நேரத்தில் என்ன டெசிஷன் எடுக்குமோ அதை எடுத்திருப்போம் கரெக்டாக அடக்கு அடக்கு எடக் க டக்குன்னு வரும் இந்த ஜிண்டால் பருகாஸ் அப்படின்னு சொல்லி ரெண்டு பெரிய பணக்கார குரூப் இருக்கிறாங்க பெங்களூரில் இந்த ஜிண்டால் ரொம்ப சாதாரணமான நாள் ரொம்ப சாதாரணமாக இருந்தார் அப்போ அவருக்கு வந்து அதிர்ஷ்டம் பாருங்கள் பழைய ஏரோபிளைனுடைய அலுமினியத்தெல்லாம் யாராவது ஏலத்துக்கு எடுத்துக்கிறீங்களான்னு பேப்பரில் விளம்பரம் வந்தது இந்தியன் ஏர்லைன்ஸ் கொடுத்துருந்தோம் இதை பிடிச்சிட்டு எவன்டா அலுமினியத்தை வாங்கிக்குவோம் அப்படின்னு யாருமே வாங்கலை ஆனால் இந்த ஆள் சரி எதுக்கு இருக்கட்டும்னு சொல்லி சில லட்சங்களை போட்டு அந்த அலுமினியத்தை போற வாங்கி அதுக்கு ஒரு குடௌன் ஒன்று கட்டி அடைச்சி போட்டேன் அவர் ஒய்ஃபுக்கு ரொம்ப செடவு உமக்கு ஒன்றுமே புத்தி சரியில்லை எதை வாங்குறதுன்னு ஒரு அறிவே கிடையாது இந்த அலுமினியம் அவனுக்கே வேணாம்னு இருக்க போய் தானே உங்க வித்துருக்குறான் அதை போய் ஓடி போய் வாங்கிட்டு இருக்கிறீங்களா இதை வச்சு என்ன செய்ய போகிறார் அப்படின்னு இல்லை எனக்கு என்னமோ ஒரு இன்டிவிஷன் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு என்ன ஆச்சு தெரியுமா ஒரு ஆறு மாசத்துக்குள்ள ஜெர்மனியிலேருந்து ஒரு விளம்பரம் வருது என்னன்னா பழைய அலுமினியம் எவ்வளவு இருந்தாலும் அதை போல் பத்து மிடங்கு விலை கொடுத்து நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு அவங்க ஒரு விளம்பரம் கொடுத்தான் அடித்தது சீட்டு இவன் தந்தி அடித்தான் பார்த்தா ஒரே ராத்திரியில் கோடி சொல்லிட்டான் யாருக்கும் பயன் இல்லை தேவை இல்லை அப்படிங்கிற ஒரு அலுமினியம் அதை வாங்கி போட்டதுனால வந்த விலை அது ஏன் வாங்கி போட்டாருன்னா அந்த ஆளுக்கு அந்த அதிர்ஷ்டம் வரணுங்கிற நேரம் இருந்ததுனால அந்த புத்தி ஒரு கவுணிச்சு அதான் தக்க சமயத்தில் நமக்கு தக்க வழிகாட்டுதல் வேண்டும் அது ஒன்று இருந்துட்டால் போகுது அதுதான் எனக்கு கேட்ட பெரிய வரம் அதை உங்களுக்கு கிடைக்கட்டும் அப்படிங்கிறார் அதான் உங்களுக்கு ஆசிர்வாதமாக கொடுக்குறார் இன்றைக்கி தாய்லாந்து பேங்காக்கில் தாய்லாந்துடைய தலைநகரம் பேங்காக் இல்லையா அங்கே அறுபதனாயிரம் இந்தியர்கள் இருக்கிறார்கள் இந்தியர்கள்லாம் தாய்லாந்துக்கு போனபோது கூலி வேலை செய்யக்கூடியவர்களாக ஏறக்குறைய பிச்சைக்காரர்களாக போய் சேர்ந்தார்கள் தோட்டங்களில் கூலி வேலை பார்ப்பாங்க அல்லது தலைமையில துணி முட்டையை சுமந்து வீடு வீடா போய் விற்பனை பண்ணுவாங்க அப்படிப்பட்டவர்கள உழைப்பினாலும் என்ன வியாபாரத்தை செய்யணும் இந்த ஜப்பானுக்கும் சீனாவுக்கும் ஏற்பட்ட விரோதத்தை பயன்படுத்தி இவர்கள் மாறுகட்டப்பிடித்தார்கள் இன்னைக்கு நிலவரம் என்ன தெரியுமா இன்னைக்கு அசிம் பெய்ஞ்சி விப்ரோவுடைய ஹெட்டு அம்பானி ரிலையன்ஸ் உடைய அடுத்து இன்போ இன்போசிஸுக்கு வந்து நாராயணமூர்த்தி அடுத்து டாடா பிர்லா இவங்க எல்லாரையும் ஒன்னு சேர்த்து ஒரு ஷாக்கில் போட்டு விலைக்கு வாங்கக்கூடிய ஆள் அங்கிருக்கிறான் யாரு நம்ம இந்தியர்கள் தாய்லாந்து பாங்காக அவ்வளவு பெரிய கோடேஸ்வரன் ஆகிவிட்டார்கள் காரணம் என்னடா அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட மார்க்கெட் ஒரு குறிப்பிட்ட சந்தை யாருக்குமே வேண்டாம் என்று கைவிடப்பட்ட சந்தையை இவர்கள் கைப்பிடித்தார்கள் அதை எப்படி நம்ம உருப்படி ஆகிறது அதை எப்படி நம்ம வந்து விலைப்படுத்துறதுங்க ரொம்ப யோசனை பண்ணி உழைத்து இன்னைக்கு ஒன் ஆஃப் தீடிங் ரிச்மேன் ஆஃப் தர்ல்ட் அவர் இண்டியன்ஸ் ஆஃப் தாய்லாந்து பெருமைக்குரிய ஒரு விஷயம் இப்படி இவர் என்ன சொல்றாம் உங்களுக்கு உங்களுக்கு அவன் உங்களுக்கு நல்ல வெளிச்சத்தை கொடுக்கட்டும் என்ற ஒரு அர்த்தத்திலே சொல்றாரு இன்னொரு தடவை படிக்க பரசுரைவ தமோ அரண்ய வக்னே அறிவ அர்ச்சிதாது இன்றைய உபயதார்களான வைசால்பதி திருமதி லட்சுமிபாய் அமர் அவர்களுக்கும் திருமதி அலமேல புருஷோத்தம் அவர்களுக்கும் இடம் படித்த கோவிலாளருக்கு உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் இந்த சூரிய சதகம் புஸ்தகத்துக்கு என்கிட்ட பணம் கொடுத்தவங்க இன்னும் ஒரு நபர் வாங்காமல் இருக்கிறாங்க அவங்க வந்து வாங்கிங்க மனோ சுப்ராயன் நினைக்கிறேன் அடுத்து நாளைக்கு சுதர்சன சதகம் இருக்குது நாளைக்கு வந்து புஸ்தகம் வாங்கினவங்க எடுத்துகிட்டு வாங்க ஏன்னா உங்கள்ட்ட பெரும்பாலும் புஸ்தகம் வாங்கி அழகாக கொண்டு போய் அலைமாரில் வச்சுட்டு வந்துடுறீங்க சில பேர் அட்டை போட்டு வைக்கிறீங்க சில பேர் அட்டை போடாமல் வைக்கிறீங்க அதுக்கு இல்லை நீங்கள் வாங்குறது கையில் வச்சுக்கோங்க நாளைக்கு எடுத்துகிட்டு வாங்க சுதர்சன சதகம் இங்கே நடக்கிறது நாளைக்கு சந்திப்போம் ஜெயசிரிமன்